வணக்கம் நச்சினியின் ஆயிரத்தி இருநூற்று ஒன்பதாவது செய்தி சேவை செப்டம்பர் பதிமூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆவணி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் வியாழக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகி உள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் அறிமுகம் செய்திகள் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு மறைந்த முதல்வர் எம்ஜிஆர் பெயரை சூட்ட வலியுறுத்தி முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மீது திமுக கொடுத்துள்ள ஊழல் புகார் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை தினசரி நடத்திய விசாரணை அறிக்கையை சீலிட்ட கவரில் வைத்து தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மராறு தமிழக முதல்வர்கள் அண்ணா மற்றும் ஜெயலலிதாவுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என வலியுறுத்தி முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார் குட்காம்பரை வீட்டில் கைதான கிடங்கு உரிமையாளர் உட்பட ஐந்து பேருக்கும் நான்கு நாட்கள் சிபிஐ காவல் அனுமதிக்கப்பட்ட நிலையில் குட்கா குடனுக்கு மாணவராவை நேரில் அழைத்து வந்து சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் நீலகிரி மாவட்டம் பகுதியில் முதல் முறையாக குறிஞ்சி விழா நடத்தப்பட்டது மாவட்ட ஆட்சியர் மாணவர்களுடன் நடமாடி மிகோட்டில் பட்டாசு மூட்டைகளை இறக்கும் போது எதிர்பாராத விதமாக பட்டாசு வெடித்து ஏற்பட்ட விபத்தில் மூன்று பேர் பலியாகினர் பேரறிவாளர்கள் உள்ளிட்ட ஏழு பேரை விடுவிப்பதில் இனியும் அரசியல் நடத்தக்கூடாது என தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார் நக்கிலை நேர்தல் அனைவரும் வாழ்வில் எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று மென்மிலுகிற முழுமுதல் விநாயகரின் அருளாசியோடு விநாயகர் சதுர்த்தி வங்கிக் கடல் மோசடியில் வழக்கை எதிர்கொண்டு வரும் தொழிலதிபர் விஜய் மல்லையா விட்டு கிளம்ப நிதியமைச்சர் அருண்ஜேட்லியை சந்தித்ததாக தெரிவித்துள்ளார் இதனை ஏ செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது ஏற்கனவே பெரும் மழை வெள்ளம் நிலச்சரிவுகளால் பாதிக்கப்பட்ட கேரள ஆலப்புழ மிதமான நிலநடுக்கம் ஏற்பட மக்கள் பதற்றம் அடைந்துள்ளனர் எரிபொருள் விலை உரிமை கண்டித்து சத்தீஸ்கர் மாநில காங்கிரஸ் கட்சியினர் சட்டப்பேரவையை நோக்கி மாட்டு வண்டியில் செல்லும் ஒரு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் துணைத்தலைவர் சித்தார்த் கிரண் சங்க்வி பணத்துக்காக கொலை செய்யப்பட்டதை அடுத்து குறிப்பிட்ட இடங்களில் அனைத்து கார்பரேட் அலுவலகங்கள் மால்களில் பாதுகாப்பு சோதனை செய்ய மும்பை காவல்துறை முடிவு செய்துள்ளது மத்திய பிரதேச மாநிலத்தில் முதல்வர் சவுகான் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் சீருடியில் கருப்பு துப்பாட்டாவுடன் வந்த கண்ணு மாணவிகள் சிலர் அணைக்கு அழிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டுள்ளனர் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் சட்டப்பிரிவை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் உள்ளாட்சி தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக முக்கிய அரசியல் கட்சிகள் அறிவித்துள்ளதால் தேர்தல் ஒத்திவைக்கப்படலாம் என தெரிகிறது அரசு கல்வி நிறுவனம் மற்றும் வேலைவாய்ப்பில் உயர் சாதையினருக்கு பதினைந்து சதவீதம் இடஒதுக்கீடு வழங்க என மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் வலியுறுத்தியுள்ளார் திருப்பதி ஏழுமலையான் கோயில் வருடாந்திர பிரம்மோற்சவ விழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது இதனையொட்டி பாதுகாப்பு பணிகளுக்காக மூவாயிரம் போலீசார் குறிக்கப்பட்டுள்ளனர் தொடர்ந்து அமெரிக்காவில் பொருளாதார தடைகளுக்கு உள்ளாகி வரும் ஈரான் அதிலிருந்து மீள சீனாவின் உதவியை எதிர்நோக்கியுள்ளதாக செய்திகள் வெளியாகி உள்ளன உலகில் தலை சிறந்த பொருளாதார மையம் என்ற பெருமையை லண்டன் நகரத்திலிருந்து நியூயார்க் பறித்துள்ளது சிரியாவின் இட்லிப் மாகாணம் ரத்த கலதியாக மாற அனுமதிக்கக்கூடாது என்று ஐ நா அந்தோனியோ குத்தேரஸ் பேரனி தெரிவித்துள்ளார் சட்டவிரோதமாக போதைப் பொருட்கள் உற்பத்தி செய்யும் இருபத்தி ஒன்று நாடுகளில் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார் ஆப்கானிஸ்தானில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் பலியானவர்களின் எண்ணிக்கை அறுபத்தி எட்டாக அதிகரித்துள்ளது ஸ்மார்ட் ஆடம்பர கார்களுக்கு தடை விதிக்க இம்ரான்கான் தலைமையிலான அரசு முடிவு தகவல்கள் வெளியாகி கலந்து கொண்டிவுட் நடிகர் அனுபம் கேர் இந்தியாவின் வெளிநாட்டவர்கள் வழங்கப்பட்ட கடன் தொகை வங்கிகளுக்கு பெரும் சுமையை ஏற்படுத்தி வாரக் கடன்களாக போலவே முன் திராட் விவசாய கடன்களும் ஏற்படுத்தும் ஆபத்து உள்ளது என ரிசர்வ் வங்கியின் முன்னாள் எச்சரித்துள்ளார் டாலருக்கு எதிரான இந்திய ரூபாய் மதிப்பு சரிவடைந்து வீழ்ச்சியடைந்தது அமலாக்கத்துறையின் குற்றச்சாட்டுகள் பொய்யானவை என்றும் உலக அளவில் இது சர்வதேசமாகும் என்று ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ கடறஸ் தெரிவித்துள்ளார் மும்பை பங்குச்சந்தை வர்த்தகத்தில் இரண்டு நாளில் ரூபாய் நான்கு லட்சம் கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளது பெட்ரோல் மற்றும் டீசல் விலை வரலாற்றில் இல்லாத அளவு உயர்ந்துள்ளது இந்தியாவிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் பெட்ரோல் விலை தொன்னூறு ரூபாயை தொற்றுள்ளது விளையாட்டுச் செய்திகள் பாகிஸ்தானுக்கு எதிராக யூஏஇ யில் நடைபெறவிருக்கும் டெஸ்ட் தொடருக்கு கிளைன் மேக்ஸ்களை தேர்வு செய்யாத முடிவை ரிக்கி பாண்டி கடுமையாக எதிர்த்துள்ளார் விமர்சித்து வரைந்த கார்ட்டூனை ஆஸ்திரேலிய பத்திரிகை மறுபதிவு செய்துள்ளது தனது அனைத்து அதிரடி மற்றும் நிதான திறமைகளை காட்டி ஆடிய ரிஷப் பந்த் நூற்றி பதினோரு பந்துகளில் சாதமடைத்தார் ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் தொடரில் இந்தியாவின் பி வி சிந்து கிடாம்பி ஸ்ரீகாந்த் எச் எஸ் ஆகியோர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்கள் பாகிஸ்தானுக்கு எதிரான இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்பான ஆஸ்திரேலிய அணியில் அனுபவம் இல்லாத ஐந்து புதிய வீரர்களுக்கு இடம் அளிக்கப்பட்டுள்ளது திரைப்படங்களில் நடித்த போது கூட கிடைக்காத புகழ் பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலம் கிடைத்தது இதனையடுத்து பல திரைப்படங்களை நடிப்பதற்கும் ஒப்பந்தமானார் அதோடு நிகழ்ச்சிகளில் சீமராஜா திரைப்படம் விநாயகர் சதுர்த்தியைகளை சிவகார்த்திகேயன் செய்து வருகிறார் இதன் ஒரு பகுதியாக தனியார் சிவகார்த்திகேயன் பேட்டியளித்துள்ளார் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இன்று வெளியாக உள்ளதால் சூரியன் புகைப்படத்தை சிவகார்த்திகேயன் தனது டுவிட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் எட்டு மாதங்களாக கடுமையான உடற்பயிற்சி லக்னோவில் சண்டை காட்சிகள் இத்துடன் லட்சுமிக்கும் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன ஒருவர்களிடம் நித்தம் ஒரு முத்து சமையல் சமையல் பாட்டோடுதான் நான் பேசுவேன் அறிவும் அஞ்சல்தலை தினம் ஒரு துளி இதுபோல் பல தரமான ஒளி கோப்புகளை டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் நச்சினி டாட் ஓஆர்ஜி என்ற இணையதளத்திற்கு வருகிறார்கள் நன்றி வணக்கம்